ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்வேத்ரை கபாணே ஜான முதராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நம ஸ்ரீமத் பகவத்கீதாஸ்துதி ஸ்ரீ வேதவியாசஸ்துதி ஸ்ரீ பகவான் கிருஷ்ணருடைய ஸ்துதி இந்த மூன்று ஸ்லோகங்களுக்கும் அர்த்தமெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாலாவதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை பசுமாட்டிலிருந்து பெறக்கூடிய வாளோடு ஒப்பிடப்படுகிறது கடைசியாக நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம் கீதாமிருத்த துகே நமக கீதை என்கின்ற அமுதத்தை கரந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு சொன்னோம் அந்த கீதாமிருத்த அதாவது கீதாமிருதத்தை கரந்தவன் கிருஷ்ணன் என்பதை சற்று விரிவாக இந்த ஸ்லோகம் விளக்குகிறது பகவத்கீதையினுடைய ஸ்வரூபம் தன்மை எத்தகைய சிறப்பு மிக்கது என்பதை வரக்கூடிய தியான ஸ்லோகம் விளக்குகிறது சர்வோபிஷதோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோவத் சஸ்வுதீர் போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மகத்து இப்போ நாம் உலக வாழ்க்கையில் பார்க்குறோம் பால் வேணும்னா அது பசுமாட்டிருந்து தான் கிடைக்கணும் அப்போ பசுமாடு வேணும் பசுமாடு கன்று போட்டால் தான் பால் கறக்கும் அது மாத்திரமில்லை கன்று குட்டியை வச்சுருந்து தான் நம்ம பாலை கறக்க முடியும் பெரும்பாலும் அந்த காலத்தில் கூட கண்ணுக்குட்டியை செத்து போயிடுச்சினா கூட கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு ரூபத்தை பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் பால் கறக்கிற வழக்கம் இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் வித்தியாசங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கன்றுக்குட்டியை முன்னாரே வச்சுருந்து பறக்கிறது தான் சம்பிரதாயம் அந்த பாலை கறக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அந்த பாலை சாப்பிட்றதுக்கும் ஜனங்கள் இருப்பாங்க பசுமாடு கன்று குட்டி பாலை கரக்கிறவன் அந்த பாலை சாப்பிடுகிறவர்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்கிறது இந்த பகவத்கீதைங்கிற பால் எந்த பசுலேருந்து வருகிறதுனா உபனிஷத்துக்கள் அப்படிங்கிற பசுக்கள்லேருந்து வருகிறது சர்வா உபனிஷதா காவஹா எல்லா உபனிஷத்துக்களையும் பசுக்களாக கொண்டிருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை உபநிஷத்தினுடைய சாரம் அதை நம்ம கடைசியில் ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய பூர்த்தி வாக்கியத்துலையும் நம்ம சொல்ல போகிறோம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத் சுல்ல போகிறோம் ஆ பசுக்களாக இருப்பது எல்லா உபனிஷத்துக்களும் இந்த பாலக்கரக்கிரம யாரு அப்படின்னு கேட்டால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த உபனிஷத்துக்களுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து தான் நமக்கு கொடுத்துருக்கான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அ தோக்தா கோபாலநந்தனஹா தோக்தான்னா பால கரக்கிரமன் கோபாலநந்தனன் சொன்னால் கோன்னா பசு பாலன்னா காப்பாற்றுறவன் நந்தனன்னா சந்தோஷத்தை கொடுக்குறவன் பசுமாட்டுகளை பாதுகாத்து பசுமாடுகளுக்கு சந்தோஷம் கொடுக்குறவன் அர்த்தம் இருக்கு சமஸ்தீவராசிகளையும் பாதுகாத்து இந்த ஜீவராசிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த அர்த்தத்திலையும் சொல்லி இருக்கிறது பார்த்தோ வத்சகா வத்சகனா கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி யாருன்னு கேட்டால் அர்ஜுனன் தான் அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு பார்த்தன் பேர் அர்ஜுனனை நிமித்தமாக வச்சுத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கீதா ரூபத்தில் கொடுத்திருக்கார் ஆதிசங்கரம் தன்னுடைய வியாக்கியானத்தில் சொல்லுகிறார் அர்ஜுனன் நிமித்தீ கிருத்திய ஆக பகவான் சொல்லியிருக்கார் அர்ஜுனன் ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு உலகத்துக்கு இந்த கீதோபதேசத்தை அனுகிரகம் செய்திருக்கிறார் இந்த பால் என்னதுன்னு கேட்டா கீதாமிரம் மகத் துப்தம் இந்த கீதைங்கிற அமிர்தம் அமிர்தம்னா மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது பிறப்பு இறப்புச் சூழலிருந்து விடுவிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கறது மகத் துக்தம் இது வந்து மோக் சாதனமாக இருக்கக்கூடிய பால் ஆகவே இந்த பால் என்பது இங்கே பகவத்கீத்தை பசுக்கள் என்பது இங்கே உபனிஷத்து பாலை கரப்பவன் என்பது இங்கே பகவான் கண்ணன் கன்றுக்குட்டி என்பது இங்கே அர்ஜுனன் பருகுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நல்ல ஸ்ரத்தா பக்தி உள்ள நல்ல புத்தி உள்ள நன்றாக சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்த மனிதர்கள் தான் இதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்பவை கற்பம் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் குறிக்கக்கூடியதாகவும் கூட இதை சொல்லலாம் சுதீஹி போக்தா போக்தான்னா இதை பருகுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சுதீஹி நல்ல புத்தி உள்ளவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் குருவினிடத்திலையும் சாஸ்திரத்தினிடத்திலையும் பகவானிடத்திலையும் பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தியுடையவர்கள் என்று இதற்கு பொருள் ஆகவே இந்த அற்புதமான ஸ்லோகத்தை நாம் நன்றாக பாடம் செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் அர்த்தத்தை உணர்ந்து பகவத்கீதையினுடைய சிறப்பை பெருமையை உணர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஹரிவோம் தேனி